Parithi maghan vahasal manti, anuman odu nere pani indi, parithi maghan vahasal manti, anuman odu nere pani indi, paritha kalai amun vendi, pari vahasal manti. பரவிய விபீஷணன் பொன் மகுட முடிசூட நின்றே பரவிய விபீஷணன் புன் மகுட முடிசூட நின்றேன் படஞரோடீராவந்தன் படஞரோடீராவந்தன் உறவோ येरी पूगुदमारिल अंडल कुड़ी पूगुदमारि कोंडेन येरी पूगुदमारिल अंडल कुड़ी पूगुदमारि कोंडेन रघुपजी रामाचन्द्रन रघुपजी रामाचन्द्रन மறு இளையர மா பங்கேம் பழனி மலை நாத கந்தன் இளைய குரமாக பங்கேன் பழனி மலை நாத கந்தன் மயவள் தன்னாள் மகிழ்ந்தே இமயவள் தன்னாள் மகிழ்ந்தே பெருமா எதாம் பல்ல வயலூர் எம்பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன் ஆஞ்சநேய சுவாமி ரகுவீரனைக் கண்டி சூடாமணியை கொடுத்தால் போன உயிர் திரும்பியது போலே பகவான் மகிழ்ச்சி அடைந்தார் எழுபது வெள்ளம் வானரங்களும் கற்கிந்தியிலிருந்து தென்கடலுக்கு பன்னீர் பகலில் சென்று தெந்திரு பறவை சேர்ந்தான் பறவைன்னா கடல் பறந்திருப்பதனால பறவை ஆழ்ந்திருப்பதனால ஆழி ஆற்று நீர் மழைநீர் மூன்று நீரில் இருப்பதனால முன்னீர் என்று கடலுக்கு பல பெயர்கள் பன்னீர் பகலில் சென்று தென் திசை பறவை பன்னிரண்டு பகலிலே நடந்து போனார் அப்ப தென் கடல் அதற்கு மேலே போக முடியாது அந்த அலை வந்து கரையிலே வீசுகிறது நமக்கு அலை கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கு கலை ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை வருவாரானால் மாமியார் வயது முதிர்ந்தவள் வயது முதிர்ந்தவள் பாய் போட்டால் இளையவர்கள் இருக்க மாட்டார்கள் மரியாதைக்குற அப்போ அந்த வீட்டு பிள்ளை மாப்பிள்ளைக்கு மச்சினர் பாய் போடுவார் சுருட்டி இருக்கிற பாயை போட்டால் பாயில் தூசு கரப்பா மூச்சு அரண இழல் அதனால பாயை ஒதறி தூசுகளை தட்டி விதிப்பார் யாரு மச்சினர் பகவான் சீதைக்கு நாயகன் சீதை லட்சுமி லட்சுமி விறந்தது கடல் அப்போ கடல் பகவானுக்கு மாமியார் வீடு அங்கே தென்றல் காற்று அந்தாலல்யர்கள் மே இருந்து வீசினால் கோடை தெற்கே வந்தால் தென்றல் அந்த தென்றல் காற்று அந்த அலைகளை கொண்டு வந்து கரையிலே வீசி முத்தும் நுரையும் சின்றி அலை திரும்பி போவது பாய் உதறி விதிப்பது போல இருக்குதா அதை கம்ப நாட்டாழ்வார் சொல்றார் சேயகாலம் பிரிந்தியகன்றம் பிரிந்து அகன்ற மீண்டும் தனதி சேக்கையின்பா மாயன் வந்தான் இனி வளர்வான் என்று கருதி வருந்தென்றல் பகவான் மீண்டும் வந்திருக்கிறார் படுப்பார் என்று கருதி சேய காலம் பிரிந்து அகன்றான் மீண்டும் தனதி சேர்க்கையின்பால் மாயன் வந்தான் இனி வளர்வான் என்று கருதி வந்த நுறையும் முத்தும் சிந்தி புடை சுருட்டி பாயல் உதறி விதிப்பதே போன்றே திரையின் பரப்பு அம்மா பாயை உதறி விரிப்பது போல இருக்குதான் அலைகளுடைய தண்ணி புலவர்கள் கற்பனையினாலே நயம்படச் சொல்லுவார்கள் இலக்கிய இன்பம் பகவான் தென் கடலிலே தங்கினார் இலங்கை ஏழு நாள் எரிந்தது ராவணன் முதலியோர் விமானத்தில் ஏறி வானத்திலே ஏழு நாள் பட்டினியிருந்தை விட்டு நெருப்பை அணைத்து விசுவிரம்மாவை கொண்டு புது நகரத்தை சிர்டித்தான் மந்திராலோச்சனை மண்டபத்துக்கு வந்தான் அந்த மந்திராலோச்சனை மண்டபத்திலே காற்றும் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது பெண்கள் மந்திராலோச்சனையே கலக்கக்கூடாது பெண்களுக்கு ரகசியம் நிற்காது முனிவர்கள் காவல் தேவர்கள் எல்லாம் விலைக்கு விற்று முக்கியமான அரசவை உறுப்பினர்களை இருக்க வைத்து ஒரு மனிதனுக்கு சுகம் மூன்றிலே அடங்கும் ஒன்று தண்ணீர் நல்ல உணவு நல்ல படுக்கை மனைவி இந்த மூன்றும் நமக்கு இல்லை தண்ணீர் வேண்டுமென்று பூமி அகழ்ந்தால் உதிரம் ஊறுகிறது தான் ஊறுகின்றது கிணறு உதிரம் தண்ணீர் இல்லாமலே உணவும் இல்லை பூமி சூடாக இருப்பதனாலே தூக்கமும் வரவில்லை பெண்களுடைய கூந்தலெல்லாம் எரிந்து நாறுகின்றது ஒரு குரங்கு வந்து இலங்கையை தீ வைத்து திரும்பியும் போய்விட்டது என்ன செய்யலாம் என்றான் இராவணன் மகோதரன் சொன்னான் எனக்கு உத்தரவுடுங்கள் எல்லாரையும் ஒரே வினாடியில கொன்று வருகிறது அப்படித்தான் பெகர்த்தன் அதிகாயன் இந்திரஜித்து எல்லாரும் பேசினார்கள் கும்பகண்ணன் எழுந்தான் இடிப்பாரை எல்லாம் ஏமராமண்ணன் கெடுப்பாரிலானு அண்ணே பரதாரம் அவை அஞ்சிரையடைப்போம் பரத்தாரம் அவை அஞ்சிரை அடைப்போம் மாற்றில் புகழ் காதல் உருவோம் பழமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்றி நம கொற்றம் அண்ணே தாங்கள் செய்வது புலத்தியின் மரபுக்கே இழுக்கு ஒரு கட்சி தலைவன் இன்னொரு கட்சி தலைவனை வையலாம் கட்சி தலைவன் மனைவியே வையக்கூடாது குற்றமில்லாத ஒருவன் மனைவியை கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறாயே என்ன நியாயம் ஆற்றில் பார தாரை அஞ்சிலை அடைப்போம் குற்றம் இல்லாத ஒருவன் மனைவி கண்ணீர் வடிக்க கொண்டு வந்து சிறை வைக்கலாமாற்றில் புகழ் காதல் உருவோம் உலகம் உன்னை புகழ வேண்டும் என்று எண்ணுகிறாயேன் ஒரு கோடீஸ்வரன் வீடு தீப்பிடித்து விட்டு அணைக்க தண்ணீர் பன்னெண்டு டின் நெய் டின் ஓபன் பண்ணி விடுணும் நெய்யை விட்டு நெருப்பணைக்கலாமா மாசில் புகழ் காதல் உருவோம் பழமை பூர பேசுவது மானம் இடை பேணுவது காமம் தன்மானம் தன்மானம் என்று பேசுகிறாயே உன் நெஞ்சிலே ஆசை இருக்கிறதே அப்படித்தான் சீதை சிறை பிடிக்கவே வேண்டும் ஆனால் நேராக போய் அல்லவா பிடிக்க வேண்டும் ராமனும் லக்ஷ்மணும் இல்லாத நேரத்திலே நீ சந்யாசியாகச் சென்று அன்னம் போட்ட அம்மாள கண்ணம் வச்சியே கூசுவது மானுடரை நன்றி நம கொற்றம் உன் மனைவிமார்கள் உன்னை கண்டு சிரிக்கின்றார்கள் ஆகவே இது வீரமன்று தர்மத்தின் சாரம் என்று எழுத்து சொன்னான் கும்பகர்ணன் இப்படி பலர் பலவாறு பேசினார்கள் விபீஷ் நாழ்வார் எழுந்தார் விபீஷணன் என்ற சொல்லிக்கு பயமில்லாதவன் என்பது பொருள் விபீஷணன் என்ற வார்த்தை சிவநாமங்களிலே ஒன்று ஓம் விபீஷணாய நமஹா ஈஸ்வர நாமங்களில் ஒன்று அவர் சத்துவகுணமே உடையவர் நீதிநெறி தவறாதவர் ஒருபொழுதும் குற்றம் செய்யாதவர் அவர் சொல்லுகிறார் எனக்கு தாய் தந்தை குரு எல்லாம் தாங்கள்தான் எந்த நீ யா இம் நீ எம் பந்தான மற்றும் இந்த சகோதர துரோகி என்று பலர் சொல்லுவார்கள் இந்த கவியை படித்தவங்களுக்கு அப்படி சொன்னார் பந்தானை தெய்வம் நீ மற்றும் நீ நான் வணங்குகிற கடவுள் தாங்கள் தான் பெரும் பாதம் இழக்கின்றால் முகல்வது ஆயினேன் அண்ணேன் ஜெகன் மாதாவாகிய சீதையை சிதை வைத்திருப்பது இப்பழை அவள் ஒவ்வொரு கண்ணீரும் இந்த லங்கை அழித்துவிடும் அண்ணா லங்கையை வானரமா அழித்தது கோ நாகர் முழுவதும் உனது கொற்றம் ஜனகி எனும் பெயர் உலகின்ற அம்மானை ஆனாவல் கற்பீனில் வென்றது அல்லாதோரு ஆனாடன் சுற்றி உணரல் மாற்றியோ அனுமான் தீ வைக்கவில்லை சீதையின் கற்பு தீ இந்த சுற்றிவிட்டது அண்ணே வேதவதியின் சாபம் உன் தலையிலே வந்து விழுகின்றது அசோகமா அழிந்த போதே உன் புகழ் அழிந்து விட்டது ஆதியிலே இரண்யன் என்று ஒரு கொடிய அரக்கன் இருந்தான் தெய்வம் இல்லை என்று பிரசாரம் பண்ணான் அவன் மகன் ஆகிய ஹலாதம்னா மகிழ்ச்சி பிராணா உயர்வு சிறந்த மகிழ்ச்சி உள்ளவர் பிரகலாதன் அவள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அந்த திருமந்திரத்தில் சதா ஜெவிக்கின்றார் ஓம் நமோ Oh, Där cloth us our three charitableины and that all of us are coming to us. Our readers, we are in a way. Our word is nasaya. That's Beispiel mediator ப்படி பகவான் மந்திரன் சொன்ன ஒரு பாவத்துக்காக அவரை நிலத்திலே புதைத்தான் நெருப்பிலே இட்டான் நாகங்களை விட்டு கடிக்க வைத்தான் திக் கஜங்களை விட்டு கொல்ல வைத்தான் மலையிலிருந்து உருற்றினான் கடலிலே கற்றி இட்டான் ஒன்றாலும் மரணம் வருது அமைச்சர்களே புதி வைத்திர எலி பிறக்காது ஆன வைத்திர பூனை பிறக்காது விஷ்ணுவுக்கு சத்துருவாயிருக்கிற எனக்கு விஷ்ணு மித்திரு எப்படி பிறப்பான் நான் அஞ்சு கோடி எழுபது நாயிரத்தி அறுபத்தோரு நாராயணனை தேடுகின்றேன் கிடைக்கவில்லை பகையாளி குடியை உறவாடி கெடுக்க வேண்டும் என்று என் மகன் பிரகலாதன் சக்கர கற்றி சிங்க அப்பா பெருமாளை தேடுகின்றார் கிடைக்கவில்லையே என்று பஜனை செய்த வசப்படுத்தி என்னை காட்சி கொடுத்து கொள்ள எண்ணுகின்றான் பிரகலாதான் குலத்துக்கு வைரியாகிய நாராயணன் எங்கே எங்கே என்று சொன்ன அவன் தூணிலும் இருக்கின்றான் திரும்பியும் இருக்கின்றான் அணுவிலும் இருக்கின்றான் மலையிலும் இருக்கின்றான் நீக்க மர நிறைந்திருக்கின்றான் பிரகலாதா இந்த தூணில் இருக்கிறான் எல்லா தூணிலும் இருக்கின்றார் நம் நாராயணாயவன் ஒரு மதலை மொழியழின் ஒராத கோபமுடன் உணதிரைவன் எதனிலுடன் ஓராயனும் ஒரு தூ ye yari badi va dai mori mori viran uil budaye iraniya ni marvi riva gai pune nadiyavanum vedavum pena uyar marayo சிறங்கள் ஆயிராயிரம் கரங்களோடு நரசிம்ம பெருமான் தோன்றி ஐந்து கோடி எழுபதாயிரத்தி அறுபத்தோராண்டு தெய்வம் இல்லை என்று நகத்தினாலே கிள்ளி எரிந்தாராம் இரணி அனைமாருக்கு முடிசூற்றினார் நரசிம்மசுவாமி பிரகலாதா என்ன வர வேண்டும் எங்க அப்பாவுக்கு சொர்க்கம் அண்ணா அப்போது பெருமாளை பார்த்து இரணியன் சொன்னான் நாராயணா ஒரு தலை இரண்டு கையோடு இருக்கிற என்னை கொல்ல நீ ஆயிரம் தலை இரண்டாயிரம் கரங்களோடு வந்தனே அடுத்த பிறப்பு ஒன்று வருமானா நான் பத்து தலை இருபது கையோடு பிறக்க வேண்டும் நீ ஒரு தலை இரண்டு கரங்களோடு வந்து என்னை கொல்ல வேண்டும் என்று கேட்டான் அவன் கேட்டபடியே அந்த இரணியன்தான் தேவரில் நரசிம்மசுவாமிதான் ராமரா வந்திருக்கின்றார் தெய்வத்தை எதிர்க்க வேண்டாம் தெய்வத்தை இகழ்கின்றவர்கள் முன்னுக்கு வர மாட்டார்கள் என்று நீதிநிதி சொன்னால் அவன் காதிலே நுழையவில்லை வடிவாளினாலே தம்பியை வெட்ட வந்தான் இவன் கையிலே மாழ்வது நலமன்று என்று அவனை வணங்கி நான்கு அமைச்சர்களோடு விண்வெழியாக பகவானை நோக்கி செல்லுகிறார் வீஷ்ணாவர் தென்கரையிலே தர்பசயனத்திலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்றார் அங்கே சென்று ராமாவோலம் ரகுவீரா ஓலம் ராமச்சந்திராவோலம் அங்கே இருக்கின்ற சேனைத் தலைவன் பகவானிடத்தில் வந்து சுவாமி யாரோ ஒரு அரக்கன் ராவணன் தம்பியாம் விபீஷணனா அழுதகண்ணும் தொழுதுகையுமாக வந்திருக்கிறான் உள்ளே விடவா கண்ணத்திலே விடவான் அவனை விட்டுவிடு தன்னுடைய துணைவர்களை பார்த்து விபீஷனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்ட அவன் ராவணன் தம்பி நீதிக்கண்ணீர் வடிக்கின்றான் அயவஞ்சகன் அவனை சேர்ப்பது நல்லதல்ல என்று எல்லாரும் சொன்னார் அனுமான் சொல்லுகிறார் சுவாமி கண்டவன் பேச்சல் தான் கேட்காதீங்க நான் கண்டவன் நான் சொல்லுகிறேன் விபீஷனர் வீடுதான் வேதியர் வீடு போல பூஜைக்குரிய சாதனங்களோடு இருந்தன ராவணன் என்னை கொல்ல வந்த போது மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது என்று அறவுரை சொன்னான் இவன் மகளாகி திருயடைனாதான் சீதம்மா இன்று உயிரோடு இருக்கின்றாள் ஆதலினாரே விபீஷணன் தீயவன் தூயவன் அப்படியே அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தால் தான் என்ன செய்ய முடியும் தேவர்க்கும் தானவர்க்கும் திசை முகனே முதலாக செப்புகின்றோர் மூவர்க்கும் முடிப்பறிய காரியத்தை முற்றுவிப்பான் மூண்டு நின்றே ஆபத்தில் அபயமென வந்தவனை அயிர்த்தி அகல விழுதியின் ஒவ்வாதோ கொற்றவேண்டேன் தேவர்களாலும் தானவர்களாலும் தைத்தியர்களாலும் மூவர்களாலும் முடிக்க முடியாத காரியத்தை நான் முற்றுவிப்பேன் என்று கோதண்ட பாணியாக இருக்கின்ற தேவரில் ஆபத்திலே அபயம் என்று வந்து அடைக்கலம் புகுந்தவனை சந்தேகப்படுவீரானால் கூவம்னா கிணறு கிணற்று தண்ணியை கண்டு கடல் அஞ்சி எதுவோக்கும் கூவத்தின் சிறுபூணரை கடல் அகிர்த்தது ஒவ்வாதோ கொற்றவேந்தேன் ஆதலினால் இவன் வரவு நல் வரவு என்று உணர்ந்தேன் அடியேன் வேதனூர் என தகைய திருவுளத்தின் கருத்து எதுவோ என்று விட்டான் காதல் நான் முகநாரும் கணிப்பறிய கலை அனைத்தும் கதிரோன் முன் சென்று ஓதினான் ஓத நீர் கடந்து பகை கடிந்து உலகை உயக்க கொண்டான் ஆகவே வீஷணன் தூயவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம் என்றார் ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவா நீ போய் பீஷணன் அழைத்துக் கொண்டுவார் அவர் வந்து தழி பெருமான் உன்னை அழைக்கின்றார் கண்ணீர் விட்டு கதறினார் பஞ்சன சிவக்குமென் காவையை பிரித்த பாவினுக்கு இளைய என்னை வருக அருள் செய்தானோ பஞ்சீடுதன்னா சீரியின் கால் சிவக்குவான் அந்த பெண் தெய்வத்தை விரும்பிய பரமே துஷ்டனாகிய ராவணன் தம்பியை வருகேன்னு அழைத்தாரா நஞ்சை உண்டை சிவபெருமானைப் போலே அழுது சொழுது ராமரை நோக்கி வருகிறார் தொலையிலே எம்பெருமானுடைய திவ்ய மங்கள வடிவத்தை பார்த்தாள் ராமனை கண்ணார கண்டானே கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே ாமடி மே மேல் வச்சு கொண்டே பூமனும் செங்கமலை பணி பர காமனம் செங்கமல பூமனம் பணி பரன் காமனும் செங்கமல பூமனம் பரந்தாமனை யிராமதண்டி விஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே அருணாதிர கவிதாயை அத்தமா பான காமன் என்றார் மன்மதன் காமத்தை உண்டு பண்ணுகிறவன் காமன் இந்துக்களுக்கு ஒரு மன்மதன் முஸ்லீமுக்கு ஒரு மன்மதன் கிறிஸ்துவருக்கு ஒரு மன்மதன் வடநாட்டுக்கு ஒரு மன்மதன் என்று கிடையாது எல்லாருக்கும் காமனா இருந்து ஆசைய உண்டா காமன் பொது காமனும் செங்கமல பூமனும் பணி பரந்தாமதண்டே பகவான் எப்படி இருக்கிறார் வெள்ளம்ப வடிவே தம்பி மெருமலை போலே நிற்கி போடாத மேகம் ஒக்கே மானிலாமலே சோபிக்க கள்ள அறக்கஜீனம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த அமரல் துள்ளி துள்ளி வருந்த கள்ள அறக்கதினம் கிள்ளி கிள்ளி அறிந்த கொள்ளை கொடுத்து அமரல் துள்ளி துள்ளி வருந்த வள்ளலாதி மூலம் உள்ள பாடி வள்ளலாதி மூலம் உள்ள பாடி பள்ளி அரவணையை தள்ளி எழுந்திருந்த ரா கண்ணார கண்டே கொள்ளை கொடுத்தர் துள்ளி துள்ளி பருந்த கள்ள அறக்கர்தீனம் கிள்ளி கிள்ளி அருந்த பள்ளலாதி மூலம் உள்ள பாடி சீர்ந்த பள்ளி அறவாணாயை தள்ளி எழுந்திருந்த ராமனை கண்ணார கண்டானி ஐயனே என்று திருவடியில் விழுந்தார் கட்சி கழுவினார் இன்று முதல் நீ எனக்கு தம்பி நான் உனக்கு தமையன் குகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகநமர் காதலையா நின்னோடும் எழுவரானோ இன்று முதல் நாம் ஏழு பேர் சகோதரர்கள் அருகிலே இருந்து முடியெடுத்து விபீஷ் நாழ்வார் தலையில வைத்து இந்தா விபீஷண இலங்கா புரி அருணாதிர கவிராயர் உள்ளம் உருகி பரசு என்ற ராகத்திலே பாடுகிறார் இந்தாதி தேவர்கள் உள்ள நாள்வரைக்கும் இந்தா விபீஷணா இந்திராதி தேவர்கள் உள்ள வரைக்கும் நீ இலங்கை ஆளு வேதமுள்ளளவும் வேதகீதமுள்ளளவும் பஞ்சபூதமுள்ளளவும் பரிஜாதமுள்ளளவும் இந்தா இந்த எத்தனை காலம் நீ ஆட வேண்டும் கார் உள்ளளவும் கடல் நீருள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் எந்த பேருள்ளளவும் தந்தேன் தந்தேன் தந்தேன் இந்த விபீஷண ங்க இருக்க நான் இருப்பேனான் என்ன கேள்வியும் நீ ஏன் பிரதாபியும் நீ ஏன் எந்த நீ ஏன் சிரஞ்சீவியும் நீ ஏன் சொன்னேன் சொன்னேன் சொன்னேன் இந்தா விபீஷணா சிறஞ்சீவியாக இரு என்று ஒரு சுள்ளுள்ளார் எல்லாரும் சொல்லினார்கள் ஏன் மகிழ்ச்சி அடைந்தார் சீதை சிரஞ்சீய பட்டம் கொடுத்த போது உலகமெல்லாம் அழிந்து நான் மட்டும் தன்னந்தனியாயிருந்தா என்ன சுகம் என்று வருந்தினார் விபீஷ் ஆழ்வார்கள் சிரஞ்சீய பட்டம் கொடுத்தவுடனே உலகம் அழிஞ்சபோது எனக்கு துணை இருக்கின்றார் ரெண்டு பேரும் சேர்ந்து ராகவ ராஜா என்று பாடலாம் என்று எண்ணோது இளைய பெருமான் முகம் வாடிவிட்டது பம்பி என்ன வாட்டம்னார் லங்கை விபீஷணம் கொடுத்தீங்களே ராவண வந்த காலில் விழுந்தா என்ன செய்வீங்க கோசலன் ஆடு தர்றேன் நான் சக்கரவர்த்தி திருமகன் இப்போது விபீஷணன் வந்தா லங்கையை கொடுத்தேன் ராவணன் திரிந்து வருவானால் அவனை கோசல நாடு தருகிறேன் அவர் வல்லன் உடனே பகவான் தலையிலே கை வைத்து ஆசீர்வாதம் புரிந்தார் அவனை சிவியிலே உலா கொண்டு வந்தார்கள் விபீஷ்ணாழ்வாருக்கு எம்பெருமான் அருள் புரிந்து அவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் செய்தார்